சத்குரு சுவாமி குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அக்ரூருடைய அந்த கோகுல பிருந்தாவன யாத்திரையில பார்த்துட்டு இருக்கும் கடைசியா நம்ம பார்த்தது அப்படி அவர் பார்க்குறார் எப்படி அவர் வந்து பலராமனையும் கிருஷ்ணனையும் ஒன்றாக பார்த்து அந்த பார்க்கக்கூடிய காட்சியை கடைசியாக அப்படி வர்ணனை பண்ணி அவருடைய அவர்களுடைய அந்த ரேகைகள்லாம் பிருந்தாவன மண்ணில் பட்டிருக்கலையா அந்த துவஜரேகை வஜ்ர ரேகை கமல ரேகை ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் அதெல்லாம் பார்த்துருக்கிற பார்த்து அப்படி பார்த்து புரண்டு பார்த்து ரத்தத்திலின் கீழ் வந்து புரண்டு பார்த்தார் கடைசியில் அவரை வந்து பார்த்ததை கடைசியாக பார்த்தோம் முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தில் இருந்து மேலத்தொடர்வோம் உதாரருச்சிரக்கிரீடோம் சரகிணவன மாலினோ புண்ணியகலிப்ங்கோ ஸ்நா விரஜவாசோம் உதாரருச்சிரீடோ சரகிணவன மாலினோ புணியகன்தா ஸ்நோவிரவாசோ பிரதானபுஷோ வா ஜேதோ ஜகத்பி அவீர்ணோ ஜே ஸ்வம்சேலகேஷபம் பிரதானபுருஷோ வா ஜேஜி அவீர்ணோ ஜே ஸ்வம்சேலகேஷபோ திசோ விதிராராஜன் குர்வாணோ பிருவம் யாரகைலோ ரோப்பனாச்சி திசோ விதிராஜன் प्रभयात्वया, प्रभयास्वया, कुर्भाणु प्रभया प्रभयास्व्याशो विराजन कुरु प्रभयास्व्या यहागतशप्य कनक जित रूर्णवु सो स्नेहव विक्र பபோண்டமோ ரூவப்ளு சோ கிரூரேல பரோவத் ராமிருஷ்ணோகேஷா புலகாச்சித்தங்க ஊத்வே நாசகர்ஷனாஷ்பலே புலகப்புலித்தங்க புலகச்சித அங்காவுகண்டாக்கியான மறுபடி பார்ப்போம் முப்பத்தி அஞ்சு பார்ப்போம் முப்பத்தி ஒன்னுலேருந்து முப்பத்தி மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி அத்தியாயம் இந்த அழகான தசமஸ்கூர்வார்த்தம் உதாரருச்சிரீடோ சக்விணவனோ புண்ணியகானுலிப்ங்கோ ஸ்நோவித விரஜவாசுசோ பிரதான புருஷோ வாத்தியோ ஜகத்கேத்து ஜீ அவீர்ணோ ஜே ஸ்வம்சேபலேஷு உதாரருச்சிரீடோ சிணநரிணோ புண்ணியலிப்நா விரவசு பிரதானபுருஷோ ஜகத்கேத்து ஜகத்பி அவர்ணோ ஜேம்சேபலகேஷபோ திச்சோ விதிராராஜன் குருபாண பிரயா யார்ககைலோ ரன்காச்சித்தோ திசோ விதிரன் குருணோ பிரயா யாரத சைல ரன்காச்சி தாத்துனப்ளு சோ கிரூரஸ்வர ோவத்மக்கணையோ தாத்தூர்ணம் அவப்ளு சுவரூரஸ் புனா பரோ தண்டவோ பகவத் தனக்ளாட பாபுலேட்சா புலக்காச்சித்தங்க உத் ஸ்வியே நிறவத் தனக்ளாட பாணா புலக்காச்சித்தங்க உத் ஸ்வாக்கியான நாச கன்றுப்பேன் முப்பத்தி அஞ்சு கஷ்டம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுக பிரம்மரிகள் சொல்கிறார் பார்ப்போம் இப்படி அவரை ரட்ட ரட்டையாக பார்த்தார் அவர் அதாவது பிருந்தாவனத்தில் தரையில் பூமியில் அவர்களுடைய ரேகைகளை பார்த்தார் அது புரண்டார் மறுபடியும் எப்போ அந்த ரதத்தில் ஏறினார் தெரியாது ஆனால் அவர் கடைசியில் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் நம்ம ரட்டையாக இந்த குழந்தைகளை பார்க்குறார் இதை இந்த குழந்தைகளை பலராமன் கிருஷ்ணன் பார்க்குறார் அதை பார்க்குறதில் கடைசியாக பார்த்து கருணை நிறைஞ்ச மந்தகாசத்தோடு இருக்கக்கூடிய பார்வைகளோடையும் கம்பீரமான இருக்கக்கூடிய அழகான செயல்கள் கிரீடைகள் லீலைகள் செய்யக்கூடியவர்களாகும் ரத்தமாலைகள் அணிந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர் வனமாலை அணிந்திருக்கிறார்கள் வனமாலை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சுவிதமான புஷ்பங்களால் கலர் நிறங்கள் சேர்ந்தால் வரமாதிரி தாமரை துளசி பாரிசாத்தம் மல்லிகை இப்படியெல்லாம் இருக்கும் நல்ல வாசனை வீசக்கூடிய சந்தனம் பூசப்பட்டது அப்படிப்பட்ட சரீரத்தில் அங்கம் கொண்டவர்கள் ஸ்நானம் கொண்டிருக்கார்கள் அம்மாட்டில் வந்து முதல்லையே கேட்டு ஸ்நானமெல்லாம் பண்ணி அதில் பண்ணி வச்சிருக்கார்கள் சுத்த வஸ்திரத்தை அறிந்திருக்கிறார்கள் புருஷோத்தமர்கள் சிருஷ்டிக்கு முன்னாலேருந்து இருப்பவர்கள் அவர்கள் ஆரம்ப புருஷர்கள் அதுதான் ஆத்தியோ ஆரம்பம் இந்த ஜகத்திற்கு காரண பூதர்கள் ஜகத்தை ரட்சிக்கக்கூடியவர்கள் லோகத்திற்கும் கஷேமத்திற்காக பலராமன் கிருஷ்ணன் ரெண்டு மூர்த்திகளாக அவதாரம் பண்ணிருக்கார்கள் அப்படியும் சுவர்ணத்தால அதாவது கனகாச்சி தாங்கும் நல்ல க தங்க ஆபரணங்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு மரகரக்கல்லால் ஏற்பட்ட வெள்ளியால் ஆனது போல மரகரக்கல் மாதிரி ஆனதுனால ஒத்தர் வெள்ளியால் ஆனது மாதிரி ஒத்தர் ரெண்டும் மலை மாதிரி ராஜனே இப்படி அவர்களுடைய காந்தியால அவருடைய சரீர தேஜஸால திக்குகள்லையும் இருட்டு போற மாதிரி செய்து கொண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்தார் அப்படி பார்த்தார் அதான் வந்து ரட்டையா சொல்றது பார்த்தார் அப்போ அந்த அக்ரூர தேர்லேருந்து விரைவாக குறிச்சும் ஸ்நேகத்தால் அந்த ஸ்னேகம் ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி ஸ்னேகத்தால் மீ மறந்து போய் பலராமனோடையும் கிருஷ்ணனோடையும் திருவடிகளில் பக்கத்தில் போய் பக்கத்தில் அவர் தண்டம் மாதிரி கீழே விழுந்தார் அவர் அம்மா முதல்ல வந்து ரதத்துலேருந்து கீழே குதித்தார் அந்த ரேகைகளை பார்த்தார் அதுக்கப்புறம் தேரில் திரும்பி ஏறினார்னு காமிக்கலையே மறுபடியும் தேர்லேருந்து குதித்தார்னு நீங்கள் காமிக்கிறார் அப்படின்னா அப்போது அப்படி ஒரு மெய்மறந்த நிலையில் ஏறுனது அவருக்கு தெரியாது மறுபடியும் அந்த அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்ததும் தெரியாது ஆனால் பக்கத்தில் வந்த உடனே அந்த தேர்லேருந்து திரும்பி தெரியாமல் அவர் ஏறிக்கார் அதாவது நம்ம வந்து எப்படி ஆட்டோ பைலட்டில் வண்டி விட்டுவோம் அந்த மாதிரி வண்டி போ அவர் ஏறியிருக்கார் ஐயே தெரியாது அந்த பலராமன் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வாசலில் வந்த உடனே அந்த தேர்லேருந்து மறுபடியும் கீழே குதிச்சு அவர்களுடைய பக்கத்தில் திருவடிகள் பக்கத்தில் தண்டம் மாறி விழுந்தார் அவர் ராஜனே பகவானை பார்த்த சந்தோஷத்தால் ஆனந்தத்தால் ஆனந்த பாஷ்பம் கண்களில் அப்படியே வர உலக சரீரத்தில் அப்படியே புலகாச்சிட்டாங்க அப்படியே இது சரீரம் அப்படியே மெய்க்கால் குத்திட்டு அப்படி இருக்கிற மாதிரி புழக்கா புலகம் நிறைந்த சரீரத்தோடு இருந்துட்டேன் தான் கொண்டிருந்த அந்த தீவிரமான ஒரு பக்தி இதனால் ஸ்நேகத்தான கண்டத்தில் வந்து அப்படியே தழுதழுக்க அக்ரூரை நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்வதற்கு கூட அவனுக்கு சக்தம் இல்லாமல் அப்படி கீழே விழுந்தார் அந்த அக்ரூரர் விவரமாக பார்ப்போம் பெரிய இவர்கள்லாம் யாரையும் பலராமனும் கிருஷ்ணனும் பெரிய மெடுக்கோட கம்பீரத்தோட அழகாக விளையாடக்கூடியவர்கள் கழுத்தில் ரத்ன மாலைகள் இருக்கு வனமாலையை தரித்திருக்கிறார்கள் அதாவது தாமரை துளசி மந்தாரம் பாரிஜாத்தம் மல்லிகை இப்படி இருக்கக்கூடியது அல்லது அஞ்சு வீர வண்ணங்கள் இருக்கும் அது இருக்கக்கூடியது முழங்கால கீழே தொங்கக்கூடிய வனமாலைகள் தரித்திருக்கார்கள் நல்ல சந்தன வாசனை நல்ல வாசனை வரக்கூடிய சந்தன பூச்சி பூஜிறன் ஸ்நானம் பண்ணி அழகாக சுத்தமான வஸ்திரத்தை தரித்திருக்கிறேன் லோகத்திற்கு முன்னால இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாலேயே தோன்றிய ஆதி புருஷர்கள் மூல காரணமானவர்கள் லோகத்தை ரட்சிக்கக்கூடியவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கின்ற கஷேமத்திற்காகவே பலராமன் கிருஷ்ணன் ரெண்டு ரூபமாக தோன்றியிருக்கார்கள் இப்படியும் தங்க ஆபரணங்கள் கொண்ட மரகத மலையோ அப்படின் கிராப்புல இருக்கு தங்க ஆபரணங்கள் அறிந்த வெள்ளி சொல்ற மாதிரி ரெண்டு பேர் இருக்கார்கள் கிருஷ்ணனும் பலராமனும் அப்படி தன்னுடைய சரீரத்திலிருந்து அந்த ரூபத்திலேருந்து பிரகாசமாக வரக்கூடிய காந்தியால தேஜஸால் நாலு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரத்தையால் நீக்கி பிரகாசப்படுத்துகிறார் அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்தார் நம்ம அக்ரூரன் அவர் பார்த்த உடனே அந்த ஒரு ஸ்னேகத்தால அன்பால பிரியத்தால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அத்திய பிரேம பக்தியால் தாசிய பக்தியால் மெய்மருந்து ரத்தத்துல இருந்து கீழே குறிச்சி பலராமகிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் தண்டம் மாதிரி விழுந்தார் தண்டமான பட்டுன்னு விளையாடுது ஒரு தண்டம் வச்சுக்கிற இல்லைங்க அது உட்டா இப்படி பட்டுன்னு கிழவிடும் அந்த மாதிரி விழுந்தார் அவர் ஆமா முதல்ல வந்து அந்த வீதியில் நுழைற போது அப்போ பார்த்தார் கீழே வந்து அவர்களுடைய நடந்து போன அதாவது பசுமாடுகளுடைய குளம்படிகளுக்கு நடுவில் கிருஷ்ணனுடைய அந்த சின்னங்களை பார்த்தார் அதாவது தாமரை சின்னம் வஜ்ர சின்னம் அந்த அங்குசம் இதெல்லாம் ரேகையில் பார்த்தார் கீழே வந்து புரண்டான்னு பார்த்தோம் இப்போ மறுபடியும் திரு தேரில் இருந்து கீழே குதிச்சார்னா அப்போ எப்போ ஏறினார் தெரியாது பொருண்டப்புறம் எப்படி ஏறினா தெரியாது அப்போ இறங்கிறதுனா மனிதன் சொல்லுது அப்படியே ஒரு தன்மலை தன்னினுடைய நிலையை மறந்து அவர் ஏறியிருக்கார் நம்ம வந்து அதே மாதிரி இப்போது ஆஃபீஸுக்கு போகிறார் ஸ்டாண்டர்டாக இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது தான் தெரியும் அடுத்த வண்டிக்கு போய் ஆஃபீஸு வாசல் நிற்கிறது எப்படி ஆட்டோ பைலட்டில் அப்படி போயிருக்கார் அப்படி ம அந்த மெய்மறந்த நிலையில் அவர் இருந்திருக்கார் அப்படி பகவானை பார்த்த உடனே ஏற்பட்ட அந்த ஆனந்த கண்ணீர் அப்படியே வல்க கண்கள்லேருந்து ஜலம் அப்படி கொட்டுறதுங்க மயிர் கூச்சி இருந்திருக்கு புலகாச்சிட்டாங்க அப்படிங்க அப்படியே மயிர் குத்தட்டு குத்துட்டு இருக்குங்க மயிர் கூச்சி இருக்கிறது உடம்பில் அப்படியே ஒரு புல்லரிப்பு இருக்குங்க சந்தோஷம் ஆனந்தம் பார்க்க முடியாத பார்த்துருக்கோம் நான் தழுதறுக்கிறது கண்டை அப்படியே அடைக்கிறது இந்த கண்ணா வந்திருக்கேன் அக்ரூரை வந்திருக்கேன் சொல்றதுக்கு கூட அவரால முடியாம அப்படி தழுதழுத்த குரல்ல இருக்கார் மேல முப்பத்தி ஆறுல இருந்து மேல பார்ப்போம் முப்பத்தி ஆறுல இருந்து அந்த அத்தியாயத்தை முடிச்சிருவோம் அப்போ தான் நல்லது முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முடித்து ே ரிப்பங்க அங்கிப்ப அப்பீத பிரணத்தி ரிராங்கின பரிரேபியம் பிரீத்த பிரணத்த சங்கர்ஷ் பிரணத்தம் முகூம் மகாமன கிரீத்த பாகம் சங்கச்ச பிரணம் புகு மகாமன கிரீத்த பாணி நாணி அனயத்தை சாஜோம் பக்தை பாதோ மதுபர் பிஷ்வா தமை ந பராசன பிராலிய விதிவோ மதுபணமாக நான் சாம் வாக்காந்த அண்ணம் பௌம் மேயாத்து விபு நாம் சதி வாக்காந்த அண்ணம் பௌம் மேயோபாஹரத்து விபு துக்கவீ धर्मविते मधर्म मुखवासीगंधमा परां प्रीतिम ये पुनः तस्म भुक्वदे प्रीत्याम मुखवासीगे गंधमालिरा प्रीति पुनः पप्र सत्क नंद कथन निरुग्रहे கம்சே ஜீவா சௌனபால இவய பப்ப சந்த கதம்ஸனே கம்சே ஜீவதி தாசர் சௌனபால சோனாலோ அவதித்து சுஷுஸ் கிரோசன் அசலு திராந்தம் விமாமே அவதித்து ஸ்வஸ் யோ அவதீத்து ஸ்வசு ஸ்வசு ஜோ அவீட்டு ஸ்வூஸ்லோகே கிரோசந்த அசித் ஃபலாம் ஷூச்சு பிரஜா வச்சலம் மிருஷா மகே பரிபிரட்டேனத்வ பரிசிரமம் ஜகௌ அத்வ பரிசிரமம் ஜகாவத்வ பரிசிரமம் இத்தம் சூன்றுருந்தேன சுசபாஜிரா அக்ரூரஹா பரிப்பிரட்டேன ஜகோ அத்வ பரிசிரமம் ஜகாவத்வ பரிசிரமம் நாற்பத்தி மூணு இதோடு அந்த அத்தியாயம் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி இருந்து நாற்பத்தி வரைக்கும் பகவே ர அங்கிதங்கிதா பரிரேபி அப்படி உம் பிரீத்த பிரணத்தேத்திதிதா ர அங்கிதாணி பரிரேபி அப்படி உபாக் பிரீத்த பிரணத்த சங்கர்ணச்சுகூ மகாமனி பாஜோம் சங்க பணம் புகு மகாமன பிஹீவ் பீனம் கிஹீத்து பாத்தசம் பிராலிய விதிவத்தை பாணமா ஆகரத்தை பிஷ்வா தஸ்வனம் தம நோ மதுப்பர்க்கணமாச்சாதிதே அம் வாக்காந்த அண்ணம் போணம் நேத்தம் ஸ்ரோபாஹரே அம்பாக்காந்திருத்த அண்ணம் போணம் மெஜியம் பாகே விபும் तस्म भुक्वते प्रीत राधर्म मुखवासी गंधमालि पढ़ प्रीतिन तस्तवते प्रीत रामधर्म मुखवासई गंधमालेहे परां प्रीतिम व्यत्न पप्र सत्कृत नंदा कथम तेरनुग्रहें कंसे जीवति दाह सौनपालय्वा वह पप्र सत्कृत नंदा कथम तत्नुग्रहें कंसे जीवते दाह सौनलाइवा वय यो யோ அவீத்து ஸ்வஸ் ஸ்லோக்கோசன் அச்ச திருலுத்தம் வலம் மிருஷாமே யோ அவீத்து ஸ்வஸ் ஸ்லோக்கோசன் அச்ச திருல பிரித்த பிரசலம் மிருஷாமே இத்தம் சுண்ட நந்தேன சுசாஜி அக்கூர பரிப்டேன ஜபரிஷ்மம் இத்தம் சுன்றுரு வாஜ நந்தேன சுஜிரா க்ரூரா பரிபிருஷ்டேன ஜகாபத்வ பரிஷ்டமம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் இத்தம் சுன்றுருதியா வாஜா நந்தேன சுபாஜிரஹா க்ரூரஹா பரிபிர்ட்டேன ஜகாபத்வ பரிஷ்ரமம் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் இதோட அர்த்தம் பார்ப்போம் இப்படி முப்பத்தி ஆறலேருந்து தன்னை நமஸ்காரம் பண்ணவர்கிட்ட மிகவும் வாத்தர்யம் கொண்ட அந்த அன்பு கொண்ட கிருஷ்ண ப கிருஷ்ணனும் மிகவும் சந்தோஷமடைந்து அக்ரூவர் வந்திருக்கிறோம் விஷயத்தை தெரிஞ்சதுனால அதனால் ரத்தாங்க அங்கீர் அங்கீரை சக்கரத்தால் அலங்கரிக்கப்பட்ட கையால் அந்த அக்ரூவரை தன் பக்கமாக எடுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டார் அதான கேட்டார் ஆலிங்கனம் உண்டார் மகா மனுஸ்மியான பலராமனும் தன்னை நமஸ்காரம் அக்ளூராக ஆலிங்கனம் உண்டு தன் கைகளை பிடிச்சிண்டு தம்பியோட வீட்டுக்கும் அழித்துண்டு போனார் அவருக்கு ஸ்வாகரம் சொல்லி ஆசனத்தை கொடுத்தோம் சாஸ்திரப்படி அவர்களுக்கு வந்து பாத எல்லாம் பண்ணி மதுபர்க்க பூதியை பண்ணார் அதுதான் விஷயம் மேலே சொல்ல வேண்டுமே மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பணம்